அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே புலகு புல்லறிவாண்மை அதிகாரத்திலே இரண்டாவது குரலை படித்து இப்பொழுது அர்த்தம் தெரிந்து கொள்கிறோம் அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம் மறுபடியும் சொல்லுகிறேன் அறிவிலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா அறிவில்லாதவன் சந்தோஷமா ஒரு பொருளை இன்னொருத்தனுக்கு கொடுக்கறான்னு சொன்னா அது தகுதி இருக்கு இல்லைன்னு பார்க்காம யாருக்கோ கொடுக்கறான் அது வேற ஒண்ணும் இல்லையா பிரிதியும் இல்லை வேற ஒண்ணும் இல்லை இந்த வாங்குறவன் பண்ணின புண்ணியங்கிறார் பெறுவான் தவம்ங்கிறார் அவனுக்கு ஏதோ புண்ணியம் இருக்கு அதனால இவன்கிட்ட இருந்து அவனுக்கு போகுது இவனுக்கு யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கலங்கிற விவரம் தெரியறது இல்லை ஏற்கனவே ரெண்டு குரல் சொன்னார் நம்ம படிச்சோம் பேதமை அதிகாரத்தில் சொன்னதே தான் வேறு கோணத்தில் யாருக்கெல்லாம் யாரால தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை ஏற்படாதோம் ஏதிலார தமர் பசிப்பர் பேதை பெருஞ்செல்வம் உற்ற கடையினர் மையல் ஒருவன் கழித்தற்றால் அதாவது ஒரு பைத்தியகாரங்க கிடைச்ச பொருள் எப்படி என்ன ஆகும் தெரியாதோ அது மாதிரிதான் இவன் கிட்ட கிடைச்ச பணம் உறவினர்கள் இவங்க கூட சரியா அனுபவிக்க மாட்டான் மற்றவன்லாம் சுத்தி இருக்கிற தகுதி இல்லாதவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க அதே மாதிரி அறிவு இல்லாதவன் நெஞ்சு உவந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கறான்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை வாங்கிறவன் பண்ணின தவம் என்ன தவம் பண்ணானோ தெரியல அவனுக்கு பணம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு இதுல என்ன தெரிகிறது நம்ம அறிவோட இருந்து செல்வத்தை முறையாக பயன்படுத்தணும் இன்றைக்கு சமூகத்தில் செல்வத்தை சரியா பயன்படுத்தாததற்கு காரணம் அறிவு சரியா இல்லாமல் தான் காரணம் ஏகப்பட்ட செல்வம் இந்த நாட்டில் இருக்கிறது எல்லோருக்கும் சென்று அடையக்கூடிய வகையிலே அதை செலுத்துவதற்கு வழி இல்லாமல் அறிவில்லாத பலர் அதிகமாகி விட்டதால் செல்வங்கள் ஆங்காங்கே தேங்கிக் கிடக்கின்றன தகுதியுள்ள மனிதர்களுக்கு செல்வங்கள் இல்லாமல் இருக்கின்றன இயற்கை தாயும் சீற்றம் கொண்டிருப்பதாகவே காணப்படுகிறது எனவே நாம் எல்லோரும் அறிவோடு இருந்து செல்வத்தை எல்லாம் அனைவருக்கும் வழங்கி எல்லோரும் புண்ணியம் செய்தவர்களாக புண்ணியம் செய்யக்கூடியவர்களாக விளங்குவதற்கு வள்ளுவெருமான் அருள் புரியட்டும் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரிது யாதும் இல்லை பெறுவான் தவம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்